بسم الله والله وكفى وتبارك الجلاله حمدا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وانك حل ايامامينكم وصالحين من عبادكم وإمائكم يديقوموا الفقراء يغنيهم الله من فضله والله واسع عليم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تزفجوا النساء لحسنهن فعسى حسنهن أن يرديهن ولا تزفجوا النساء لأموالهن فعسى أموالهن أن تسغيهن ولكن تزفجوهن على الدين ولعمة الخرماء والصوداء ذات دين أفضل أو كما قال عليه الصلاة والسلام سنجي كوريا، قمية الكوريا، ميلانا علماء في المكالية، في ريال خلية، كانوا وارن خلية، سحوذر خلية அல்லாஹு சுல்ஹான் மனிதர்களை படைத்து மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்குரிய சாதனங்களையும் முழுமையாக படைத்து தந்திருக்கின்றான் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவரவர்களுக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள் பச்சு வரும் பொழுது உணவுடைய தேவை தாக்கம் வரும்போது நீருடைய தேவை தன்னுடைய தலையை மூடிக்கொள்ள ஒரு வீட்டுடைய தேவை தன்னுடைய மேலேயை மறைத்துக் கொள்ள ஒரு ஆடையுடைய முழு மனிதர்களுக்கும் ஏற்படுத்திய உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒவ்வொரு நாளும் அவர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை பூசி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கும் அந்நியவர்களுக்கும் வித்தியாசம் நாம் நம்முடைய தேவையை இஸ்லாமிய முறைப்படி நம்பியவங்க அனைத்து வேலைகளையும் செய்திருக்கிறாங்க தொழில் செய்திருக்கிறார்கள் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் குடும்பம் செய்திருக்கின்றார்கள் ஆட்சி கூட செய்திருக்கின்றார்கள் ஆஹா ஆஹா ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய நம்முடைய தேவைகளை நம்பியவர்கள் சொன்ன பிறகால பூர்த்தி செய்தோம் என்றா தேவையும் பூர்த்தியாகும் அது வணக்கமாக விவாதத்தாக மாறும் உதாரணமா பாருங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஒரு துவாண்டு ஊதி கொண்டு நீங்க வீட்டுக்குள்ளீங்க வந்தவுடன் கூறுகின்றான வீட்டல கும்பல ஆஷா இந்த வீட்டுல உங்களுக்கு இரவு தங்கவும் முடியாது இந்த வீட்டுல உங்களுக்கு இரவு சாப்பாடும் கிடையாது ஆனா வீட்டுல ஒரு நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் உள்ள வரல அவர் துவா ஊதி கொண்டு வரல சாப்படும் பொழுது அல்லாஹுடைய பெயர சொல்லி அவர்கள் சொன்ன மாதிரி ஓதி கொண்டீங்க அந்த துவா ஓதினாலிருந்து பாதுகாக்கப்படுறீங்க அந்த துவா ஓதாம வீட்டுக்குள்ள வந்தீங்க இப்பொழுது உங்களை சாப்பாட்டு சேருகின்றான் நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க இனவுல உங்களோட சேர்ந்து செஞ்சு தான் தங்குகின்றான் இந்த அளவுக்கு நான் அப்படியே அவங்க சொன்னாங்க கணவன் மனைவி அவர்கள் வீடு வேலையில அவர்களும் அண்ணாவுடைய பெயரை சொல்லணும் அதற்கும் ஒரு துவா இருக்கு சேர்ந்தார் போடுகின்ற தெளிவா சொன்னாங்க அவனுடைய உறுப்பை அதற்குள்ளே நுடைக்குகின்றான் என்று நபி அவர்கள் சொன்னார் அந்த அளவுக்கு நபி அவங்க எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க எதை சொல்ல வாரோம்டா நாங்க எங்கட தேவைய இஸ்லாமிய முறைப்படி பூர்த்தி செய்தோம்டா அவைகள் ஒவ்வொன்றும் வணக்கமாக ஐபாதத்தாக அந்த தேவைகள்ல முக்கியமான ஒரு தேவை தான் நிக்காகோடைய அமல் நிக்காகோடைய வணக்கம் இதற்கு முன்னால வந்த அதிகமான நதிமார்கள் இந்த நிக்காக செஞ்சிருக்கிறாங்க எங்களோட தலைவர் நபிசல்லாஹுல்லம் நிக்காக செய்து காட்டினாங்க கடைசியாக வரக்கூடிய ஐசாலேஹி சலாத்துலாம் அவர்களும் உலகத்துல வந்து திருமணம் முடிப்பார்கள் என்றும் கிட்டாபுகள் எழுதப்பட்டிருக்கு மேதான பெரியார்களே கணவான் கணேசோர்களே அதனால் நிக்காக என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல மாற்றமாக மிக முக்கியமான ஒரு வணக்கம் மிக முக்கியமான ஐபாதத் ஆனா அந்நியவர்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு மலையும் அல்ல ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஆனா இசலாத்திலுள்ள முக்கியமான ஒரு வணக்கம் ஐபாதத் அவர்கள் சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து நபிமார்களும் என்ன செய்திருக்கின்றார்கள் நிக்காக செய்திருக்கின்றார்கள் இமாம் தாவுத்து குறிப்பிடுவார்கள் ஒரு வாலிபனுடைய எந்த வணக்கமும் பரிபூரணமாகாது அவர் திருமண முடிக்காத வரைக்கும் எப்பொழுது திருமணம் முடிப்பாரோ அந்த நேரத்தில் அவருடைய அமல்கள் வணக்கங்கள் சம்பூரணமாக பரிபூரணமாக ஆகும் மிக முக்கியமான ஒரு வணக்கம் அதனால தன்னபடியின் ஒரு அடியான் திருமணம் முடித்து விட்டார் என்றால் அவர் ஜீனில் மார்க்கத்தில் பாதியை சம்பூரணப்படுத்தி விட்டார் என்று கூறியிருக்கிறார்கள் அதனால மிக முக்கியமான ஒன்று நவியவங்க இதை செய்து காட்டினாங்க நிக்காக இந்த இடத்துல செய்யணும் நிக்காகுக்கு முன்னால என்னென்ன இருக்குது எங்கட கலாச்சாரத்துல என்னென்ன என்ன இஸ்லாமிய மார்க்கத்துல சரியாத்துல என்னென்ன இருக்குது நிக்காகுக்கு முன்னால என்ன நிக்காகுடைய பங்கன்ல என்ன நிக்காகுக்கு பின்னால என்னென்ன பங்க்ஷன் நவியவங்க அனைத்தையும் சொன்னதோடு செய்து காட்டியும் இருக்கிறாங்க நிக்காக்கு முன்னால பெண்ணை பார்ப்பது முக்கியமானோன்னு சொன்னார் பல சகாபாக்கள் மஜீனாவுக்கு ஹெஜர் செய்து வந்ததோட சொல்லுவாங்க யார சூழல்லா இந்த அனுசாரி பெண்ணை நான் திருமணம் முடிக்க போறேன் அப்ப நபி முதலாவது கேட்பாங்க அல்லா ராய் ஏ நீங்க அந்த அன்சாரி பெண்ண பாத்து கண்ணுல ஒரு மதியநாள் உள்ள அன்சாரி பெண்களை நீங்க பாத்தீங்களான்னு கேட்பாங்க சில சகாபாக்கள் வந்து கேட்பாங்க யார சூழல்லா இந்த பெண் எனக்கு பெண் முடிக்கவா அப்ப நபிவுங்க கேட்பாங்க அவள் கன்னி பெண்ணா அல்லது விதவை பெண்ணா சொல்லுவாங்க யார் அசூல் அல்லா அவை அவள் விதவை பெண் அப்ப நம்பி கேட்பாங்க ஹல்லா விக்ரன் நீங்க ஒரு கன்னி பெண்ண முடிக்க கூடாதா நீங்க அவளோட விளையாட அவள் உங்களோட விளையாட கேட்டாங்க அப்துல்லாட்ட சொன்னாங்க யார சூழல்லா எங்க வாப்பா அப்துல்லா அவளும் சின்ன புள்ள மாதிரி இருப்பாங்க சகோதரிகளை பராமரிக்கல அதனால தான் யார சூழல்லா நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிக்க போகின்றேன் என்று அதை ஜாதிர் சொன்ன வேலையில சொன்னாங்க நல்ல விஷயம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வழிகாட்டினாங்க அவருடைய தோல்பட்டில் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் இன்னமும் ரிவாயத்துல வருது அவர் பெண்கள் அதிகமா அடிக்கிறவரா இருக்கிறாரு அதனால அபு ஜஹூம் உங்களுக்கு அவர் ஏழு சகாபி இந்த பாத்திமா பின் கை சென்று சொல்லக்கூடிய பெண் ஓரளவு வசதியான பெண்ணா அதனால நபி அவங்க சொன்னாங்க மாவியா அவர் ரொம்ப ஏழையா இருக்கிறாரு அபூசகம் பெண்கள் அதிகமா அடிக்கிறாரு அதனால நான் ஓராள சொல்றேன் நீங்க விருப்பம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் வழிகாட்டினாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் வழிகாட்டினாங்க திருமணத்திற்கு முன்னாலே என்னென்ன செய்யணும் மக்கள் திருமணத்தை எதை மையமா வச்சு செய்யறாங்க ஆனா எதை செய்யணும் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண்ண நான்கு விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படும் ஒளி ஜமாலிஹா அவளுடைய அழகுக்காக ஒளி ஹசபிஹா அவளுடைய குளம் கோச்சரம் அவளுடைய மார்க்க பற்றிற்காக இந்த நான்கு விடயங்களை மையமா வைத்து உலக சில மக்கள் திருமணம் முடிக்கிறாங்க எடுத்துக்கொள்ளுங்க நபிங்க சொல்ல அழக மாத்திரம் நோக்கமா வைக்காதீங்க செல்வம் இருக்குதான் சொல்லி அவங்களோட பெமிலிக்கு அவங்க ஒத்து பார்க்க கூடாதுன்னு சொல்லல ஆனா செல்வத்தை மாத்திரம் நோக்கம் வைக்காதீங்க இவர்களுடைய அந்த பெண்மணி அல்லாஹுடைய பயம் இருக்குதா அவள்கிட்ட தக்குவா இருக்கதா அல்லாஹுடைய அச்சம் இருக்கதா அவள் அல்லாவுக்கு பயப்படக்கூடியவளாக இருக்கிறாளா அல்லாவுக்கு பயந்தா கணவனுக்கு பயப்படுவாள் அல்லாவுக்கே பயப்படாதவள் கணவனுக்கு எப்படி பயப்படுவார் அல்லாவுக்கே வழிபடாதவள் கணவனுக்கு எப்படி வழிபட்டு நடப்பாள் அதெல்லாம் சொன்னாங்க பணம் நோக்கம் இல்ல அழகு நோக்கம் இல்லை நோக்கம் இல்ல ஜீன நோக்கமா வச்சு நீங்க திருமணம் முடிங்க அந்த திருமணத்தின் மூலமாக அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்க செய்வான் ஹதரத் அலீச்ச எண்ணங்க இருந்துச்சு ஹதரத் பாத்திமா ரவி அல்லாஹுவான்ஹா அவர்களை பெண் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க ஹதரத் வந்து விரும்பினாங்க ஏன் நம்பியுடைய மகால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெண்மணிகளுக்கு தலைவர் பாக்கிய திருமண முடிச்சா பெரிய பாக்கியம் வந்து கேட்டாங்க நதியார சூழல்லாம் உங்களோட மகளை திருமணம் முடிச்சு வைக்கிறீங்களா நதியை விட வயசு தான் கூறவு சொன்னாங்க அவள் சின்ன சின்ன புள்ளையா இருக்கிற வேலை செய்து கொண்டிருந்த பெண்மணிகள் உட்கார் அந்த நபியுடைய அந்த கம்பீரமான அந்த கண்ணியமான தோற்றத்தை பார்த்து இவர்களால் பெண் கேட்க முடியல நபி கேட்டாங்க அழக ஹாஜா இந்த காலத்துல மாதிரி கார் வாகனம் மகராது திருப்பிங்க ஒரு கவசம் உண்டிருந்துச்சு ஒரு கவசம் உண்டிருந்துச்சு யுத்தத்தில் யூஸ் பண்றது சூழல்ல இன்னொத்த அது அதாவது கவசம் அந்த காலத்தில் மூணு திருகம் தான் பொறுமதி சொல்ல சூழல்ல அது ரொம்ப அற்பமானது பொறுமதியற்றது அவ்வளவு பெரிய பொறுமதி இல்ல அப்படியே சொன்னாங்க அந்த மூணு திருகம் கவசம் பொறுமதியான அந்த கவசத்தை மகராக வைத்து என்னுடைய மகள் பாத்தியமா உங்களுக்கு நான் முடிச்சு தந்தத்தேன் அப்ப ஆரம்ப வாழ்க்கையில சரியான கஷ்டம் ஹதரத் அலி ஹதரத் பாசிமா ரவி அல்லாஹான்ஹா அவர்களுடைய தம்பதியில கடுமையான அதாவது வறுமை கடுமையான சிரமம் இரவு வேலையில பாடு கொடுக்க கூட வசதி இல்லை சாப்பாடு கொடுக்கறது கூட வசதி இல்லை ஹதரத் அப்படியே மதியனால போய் கொண்டு இருப்பாங்க ஒரு யூதனுடைய வீட்டை தாண்டி போறாங்க அந்த யூதனுக்கு ஈட்டப்பழ தோட்டம் இருந்துச்சு அவன்கிட்ட பேட்டி கேட்பாங்க உனக்கு ஏதாவது உங்களோட வீட்டில் கூலி வேலை இருக்குதா அவனு சொல்லுவானு எங்களை இத்த மரத்துக்கு நீங்க தண்ணி அரைச்சு ஒரு மரத்துக்கு இத்தனை வாழி தண்ணி உங்களுக்கு இத்தனை பழம் சர்வேன் ஏரோ உயரவு பூரா கூலி வேலை சேராங்க ஒரு ரெண்டு கை கேச்ச பழம் கிடைக்குது அந்த யூதன் சொல்றான் நீங்க இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்ப ஹजरत علي சொன்னாங்க என்ன திங்கைக்குது போடும் நாளைக்கு இருத்த நாளைக்கு யோசிப்போம் இன்றைய தினம் எனக்கு இது போடும்னு சொல்லி தன்னையே ஊசிச்சு வர்றாங்க அப்புல ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டவங்க ஹजरत علي ஹजरत हसन حسين அளுவாங்க நபியவர்கள் தன்னுடைய விரல ஹजरत হাসানের வாயிலே போடுவாங்க ஹजरत हसन சூபிக்கொண்டிருப்பாங்க நபியுடைய அந்த உமல் நீர் அவர் வைத்துக் கொள்ள போவோம் சிலவே அதை கஷ்டப்பட்டாங்க கட்டளை உத்தரவுகள் குறைவையும் அல்லா எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான் பெரிய அழகுள்ளவராக இருந்தார் அவர் மிகவும் அழகுள்ளவர்களாக இருந்தாங்க அந்த நபியுடைய அந்த பெண்ணுக்கு அனுப்பி வச்சது என்ன ஒரு லட்சம் திருகம் அனுப்பி வச்சாங்க நூறு அடிமைகளை கொடுத்தாங்க பின்னொரு காலத்தில் அலி ரவி அல்லா வருஷத்தை நாற்பதாயிரம் ஜக்காத் கொடுத்தாங்க அந்த காலத்தில் பதினாறு பதினேழு லட்சம் திரகம் ஆரம்பத்துல மக கொடுக்க வசதியில் மூணு ரியால் திரகம் பொறுமதியான ஒரு கவசத்தை கொடுத்து திருமணம் முடிச்சாங்க அல்லாஹ் பர்க்க செஞ்சான் அவருடைய முழு சொத்து பதினாறு பதினேழு லட்சம் மகள் உலகத்தில் பெண்மணிகளுக்கு எல்லாம் உலகத்தில் உள்ள நபிமார்களுக்குரிய தலைவர் ரசூலுல்லாவுடைய மகளை மகர் கொடுக்க கூட வசதி இல்லை ஒராளை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அல்ல அவ்வளவு பெரிய செல்வப்பா கேட்ட கொடுத்தாங்க கணவான்களே சகோர்களே அதனால் இன்றைக்கும் பாருங்க உலகத்தில் திருமணங்கள் நடக்குது முதலாவது நாங்க பார்க்கணும் அல்லாஹுடைய பயம் இயக்கதா அல்லாஹுடைய அச்சம் இயக்கதா தக்குவா இருக்கதா அல்லாஹுடைய பயம் இருக்குதா என்று அல்லாஹ் கூறுகின்றான் நல்ல பெண்மணியாரு நல்லவள் காணித்தாத் வழிபடக்கூடியவள் கட்டுப்படக்கூடியவள் நீங்களை பார்த்தா அவள் உங்களை சந்தோஷப்படுத்துவாள் நீங்க அவளுக்கு ஏதாவது உத்தரவிட்டா உடனடியாக உத்தரவை நிறைவேற்றிடுவாள் நீங்க வெளிய போறீங்க வெளியில போனீங்க அவள் தன்னுடைய கற்ப பாதுகாப்பால் உங்களோட சொத்தை பாதுகாப்பால் நீங்க ஒரு சத்தியம் செஞ்சிட்டீங்க அந்த சத்தியத்தை நிறைவேற்றவங்களால வசதி இல்லை உடனடியாக அந்த சத்தியத்தை நிறைவேற்றி விடுவாள் அவள் சிறந்த பெண்மணி என்ற நபி அவர்களை சொன்னார்கள் மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே அதனால திருமணத்துக்கு முன்னால சேல இடங்கள்ல பார்க்கலாம் இப்பதான் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அந்த அந்த பெண் மாப்பிளை பார்க்கவும் இல்ல அல்லது மாப்பிள் அந்த பெண்ணை பார்க்கவும் இல்ல முதலாவது இப்ப பேரம் பேசுறாங்க என்ன கொடுக்குறீங்க எத்தனை பௌணகா என்ன காணி என்ன வாசல் முதலாவது பார்க்கவே இல்ல முதலாவது பேச்சில தான் ஆரம்பம் அதனால நபி அவங்க சொன்னாங்க பணத்தை மாத்திரம் நோக்கமா வைக்காதீங்க செல்வத்தை மாத்திரம் நோக்கமா வைக்காதீங்க எங்கள நாட்டுல கேட்டு பாருங்க ஒரு வருஷத்துல சட்டப்படி பதினாலாயிரம் பதினையாயிரம் நிக்காக்கள் நடக்குது பதிவு செய்யப்பட்ட நிக்கா இந்த பதினாலாயிரம் பதினையாயிரம் நிக்காகல ஆயிரத்திற்கு மேற்பட்ட நிக்காக டிவோர்ஸ்ல முடியுது இந்த டிவோர்ஸான அதிகமான கேஸ் எடுத்து பாருங்க வீடு தாராண்டாங்க வீடு தரல காணி தாராண்டாங்க காணி தரல கடை தாரானாங்க கடை தரல இவ்வளவு பணம் தாரானாங்க தரல அதிகமான டிவோர்ஸ் கேஸ் இந்த பணத்தை வச்சு செல்வத்தை வச்சு வீட்டை வச்சுத்தான் இந்த ஓகே மேலான பெரியார் களைய கணவான்களே சகோதர்களே அதனால தீன மையமா வச்சு அல்லாவுடைய கட்டளையை முன்னால வச்சு நபியுடைய சுண்ணத்துக்களை முன்னால வச்சு இஸ்லாமிய முறைப்படி செஞ்சா பரச்சான் எங்கள்கிட்ட படம் இருக்குது எங்க செல்வம் இருக்குதுன்னு நாங்க நினைச்ச மாதிரி செலவழிக்கல நீங்க சம்பாதித்ததை பத்தியும் அல்லாஹ் கேட்பான் நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க அதை பத்தியும் அல்லாஹ் கேட்பான் நாங்க நினைச்ச மாதிரி சம்பாதிக்கவும் முடியாது நினைச்ச மாதிரி செலவழிக்கவும் முடியாது இன்னைக்கு எங்கள சமூகத்துல வந்த பெரிய ஒரு இதுதான் எங்கள்கிட்ட கொஞ்சம் வந்தா நாங்க மிச்சம் காட்டுறது அன்னி பாருங்க இந்து எத்தனை மில்லியன் இருந்தாலும் மௌச தெரியாது அவன் காலில் செருப்பும் பூர்த்திக்க மாட்டான் ஒரு வேசியை கட்டி கொண்டுத்தான் இருப்பான் எங்கட கொஞ்சம் பேருட்ட கொஞ்சம் வந்துருச்சு உன்னுடைய மொபைல் அதுக்கு பின்னால வாகனம் அதுக்கு பின்னால ஹாபுன்னு சொல்லி பெரிய பெரிய வாகனம் அப்படி ஷோ காற்று இதை காட்டுறதுனால தான் இன்றைக்கு எங்களோட சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை சமீப காலத்தில் ஒளிச்செறின் செடியிலிருந்து வாரான் ஆளை கடைச்சிறான் வேலை கடச்சறான் கொலை செய்யறான் என்ன காரணம் நாங்க ஷோ பண்ணது நாங்க ஷோபை காட்டினது முதல்ல ஈக்கிரது கொஞ்சம் வெளியில் அதிகமா காட்டுறோம் அதனால அவன் போராமப்படுறான் மறைப்பதை <Sessus> கொண்டு பெரிய பெரிய கனவான் கணேசனங்களையும் எளிமையான முறையில் என்ன செய்ய சொருக்க என்னம் மனைவிக்கு மத்தியில் ஒரு நாட்டில் மூலமா முழு உலகத்தில் என்னென்ன நடக்க வேண்டியது நடக்குது அப்படி தொடர்பு சம்மதிச்சுட்டாங்க 15 பதினைந்து லட்சம் செலவழிக்கிறாங்க நூத்தி 150 லட்சம் செலவழித்து கோலாகலம் அந்த நடந்து முடியது ரெண்டு மாசம் கூட களியல்ல அந்த முடியுது மில்லியன் இவர் நினைச்சார் நான் செலவழிப்பேன் யாரும் எனக்கு கேட்கா என்ன கேட்க யார் இருக்கிறாங்க அதனால நாங்க எங்க சமூகத்தில் எவ்வளவோ தேவையானவங்க இருக்கிறாங்க கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க அவர்களுடைய தேவைக்கு நாங்க உதவி செஞ்சோம் அந்த குடும்பம் எங்க வாழ்க்கையில வரக்க செய்வாங்க இந்த கணவன் மனைவிக்கு இந்த சம்பதிகளுக்கு வரக்க செய்வாங்க அதன் மூலமா வாழ்க்கையில் அல்ல பெரிய செல்வத்தை செழிப்பை சொன்னாங்க இது குறைவா செலவழிக்கப்படுதோ அதுக்காக வந்துருச்சு திருமணத்துக்கு முன்னால பாத்தியா நிச்சயம் அது வந்து திருமணத்துக்கு பின்னால் அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அது ஒன்று உள்ளதல்ல மார்க்கு உள்ளது என்ன கணவனும் மனைவியும் சேர்த்ததுக்கு பின்னால கணவன் கொடுக்க விருந்து வலியுமா அதை சுண்ணச்சு யார் யாருக்கு எப்படி எப்படி வசதி அப்படி செய்யலாம் ஒரு ஆழ்த்த சாப்பாடு கொடுக்க வசதி இல்ல சமைச்ச சோறு கொடுக்க வசதி இல்ல சுய்ஸ் குடித்தாலும் கூடி போயிடும் சாக்லேட் குடிச்சாலும் கூடி போயிடும் டொஃபி ஈட்டப்படம் கொடுத்தாலும் கூடி போயிடும் நபியவர்கள் அப்படியும் செஞ்சிருக்கிறாங்க அதர சஃ திருமணம் முடிச்சாங்க சஃரருக்கு பேசுவாராங்க யுத்தம் இந்த காலத்துல மாதிரி இருந்தா பரவாயில்லை இந்த காலத்துல ஒவ்வொரு ஊர்ல பைவ் ஸ்டார் ஹோட்டல் அதே மாதிரி ஹால் அதே மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் நீக்குது அந்த காலத்துல காஸ்ட்ல என்ன வெறும் காஸ்ட்ல நபி அவங்க சஃபியாவா முடிக்கிறாங்க சஃபியாவோட வீடு கூடிட்டாங்க இப்ப வலிமா கொடுக்கும் நபீடத்துல வசதி இல்ல ஆனா நபியுடைய மனைவியுடைய அந்த சில பெண்மணிகள் ஒன்று கூடி யோசிக்கிறாங்க அதே நபிங்க சஃ வீடு கூடிட்டாங்க ஏதாவது வலிமா கொடுக்கணும் அப்ப ஒரு துண்டை விரிக்கிறாங்க இருந்தா குழந்தை போடுங்க யுத்தத்தை போடுறவங்க தென்னங்கும் ஈச்சப்படம் இருந்துச்சு காஞ்ச இறைச்சி துண்டு சில ரொட்டி துண்டுகள் இருந்துச்சு சிலவங்கள்ட்ட நீ இருந்துச்சு இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு வெள்ள போடுறாங்க நபிங்க அதை அப்படி பல்க் பண்ணி மிக்ஸ் பண்ணி சொன்னாங்க குழு வலி மத்தவும் உங்களோட உடைய வலிமா நபியுடைய மனைவி தாய் உங்க தாயுடைய வலிமா சாப்பிடுங்க இந்த அடிப்படையிலையும் வலிமா கொடுத்து திருமணம் முடிச்சாங்க வலிமா கொடுத்து காட்டாங்க எளிமையான முறையில செய்யலாம் வேளான பெரியார் கலைகரவான்கணேஷர்களே இந்த அடிப்படையில் எந்தளவு நாங்க எங்களை நிக்காகளை பள்ளியில் எடுக்கிற மாதிரி நிக்காக பின்னால் உள்ள ஃபங்க்ஷன் ஹராம் கலைஞ்சராம கிருஷ்ணாக்கள் வந்துடாம ஆண்கள் பெண்களை சேர்ந்துடாம ஆண்களை செப்பரேட் பெண்களை செப்பரேட் பண்ணி அதுல எந்தளவு மார்க்கத்தை பேணி சுண்ணசான அடிப்படையில் செஞ்சா அல்லா புரிஞ்சு கொள்வான் அல்லா புரிஞ்சு கொண்டா இந்த சம்பதியுடைய வாழ்க்கையில வர்க்க செய்வான் அந்த அடிப்படையில் எங்களை நிக்காகளை நாங்க ஆக்கிக் கொள்ள எல்லாம் வல்லல்லான அனைவர்களுக்கும் ஜோதி வாழ்க்கையில அல்லா வர்க்க செய்வானாக திருமணத்துக்கு பின்னால இவர்களுடைய குடும்பத்தில் சாலையான குழந்தைகளை கொடுத்து அவர்களையும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லா கபூல் செய்து நம்முடைய பிரச்சனைகளை சிக்கல்களை அகற்றி உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் ஜீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பானாக